ஒருவர் இருவரும் சொர்க்கத்தில் நுழைகின்றனர் அந்த இருவர் பற்றி அல்லாஹ் சிரிக்கின்றான் ஒருவர் அல்லாஹுவின் பாதையில் போரிட்டு கொல்லப்படுகிறார் பின்பு அவரை கொந்தவரோ அல்லாஹுவிடம் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்று மற்றொரு போரில் கொல்லப்படுகிறார் இருவருமே சொர்க்கம் சென்று விடுகின்றனர் என்று நபிசல்லுல்லாஹு அலிவசல்ல அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு முஸ்லிம் ஒன்று எட்டு